நன்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக உங்கள் அலமேலு பெண்களுக்கு மாத விளக்கு காலங்களில் மூன்று நாளைக்கு மேல் ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்த போக்கு மெனோரே மற்றும் வெள்ளைப்படுதல் கட்டுப்படுத்த மாசி காய்ச்சுரணம் அரை ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் மூரில் கலந்து அன்றாடம் பருகி வந்தால் இந்த மெனோரேஜியா மற்றும் லுக்கேரியா கட்டுப்படும் பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்